भवार्जुन, उदपाने கண்ணன்ீதேர சொல்லும் நான் உபதேசித்திருக்கிறேன் ரஜோகுணம் சமோகுணம் முக்குணத்தவர்களுக்காகவும் வேதத்தில் ஓதியிருக்கிறேன் ஆனால் அர்ஜுனா நீ தமோ குணத்தவருக்கு சொல்லப்படுவதை தவிர்த்து விடு ரஜோகுணத்தவருக்கு சொல்லப்படுவதை தவிர்த்து விடு சத்த வளர்ந்தவன் யாரோ சத்தகுணம் உயர்ந்திருப்பவன் ஆரோ அவனுக்கென்ன வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை மட்டும் நீ கடைபிடிப்பாய் வேதத்தில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீ கடைப்பிடிக்க வேண்டாம் சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது அதுல எவ்வளவு தண்ணீர் ஓடுறதோ நான் அதை குடிக்க முடியாது என் கயிறு எவ்வளவு கொள்ளுமோ என் வாய் எவ்வளவு கொள்ளுமோ அதைத்தான் குடிக்க வேண்டும் எனக்கு தொண்டையில் தாகம் இருந்தால்தான் குடிக்க வேண்டும் அதை போல் நீ நிஸ்திரை குண்யனாக இரு திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனன் நீ முக்குணத்தவனாக இராதே ரஜோகுண தமோ குணத்தை தவிர்ந்தவனாய் இரு சத்தகுணத்தோடே வளர்வாய் ார் இந்த ஸ் நாம் ஒரு அழகான படிக்க போறோம் கடந்த நாள் சந்திக்கும் போது என்ன கேள்வி என்ன பதில் பார்த்தோம் ஐந்தாவது கேள்வி பொறுமையில் சகித்துக் கொள்வதே சிறந்த பொறுமை ரெட்டைங்கிறது எது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி நஷ்டம் லாபம் நஷ்டம் மித்திரர்கள் பந்துக்கள் நண்பர்கள் பகைவர்கள் இத போல ரெட்ட ரெட்டா இருக்கிறது எடுத்து ரட்டகளை எல்லாம் யார் பொறுத்து கொடுக்கிறானோ சிறந்த பொருமசாலி என்று கீழே ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தோம் அதே விஷயத்த கண்ணன் ஜீட்டார் இதை எப்படி நாம பழக்கப்படுக்குறதுன்னு இப்ப பார்ப்போம் ஏன்னா எதது இரட்டைகள் ரெட்டைகளை பொறுத்துக்கணும் அளவுக்கு கடந்த நாள் விண்ணப்பம் செய்தேன் இப்போது அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் என கண்ணனே தெரிவிக்கிறார் இப்ப பாத்து இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒோம் இந்த பக்கத்தில் ஆத்மாவை பற்றிய சிறப்பு மற்றொரு பக்கத்தில் உலக விஷயம் கிடைத்தல் அதில் இன்பப்படுதல் அது ஒரு சிறப்பு கண்ணன் சொல்றது நிர்யோக இரு ஆத்மவானாக இரு நிர்யோகேம என்ன ஆத்மவான் என்ன ஆத்மவான் சொன்னால் ஆத்மாவிலேயே புத்தி செலுத்துமார் ஆத்மாவிலேயே ஆசை படைத்தவர் ஆத்ம விஷயத்துல தான் அவர் விசாரமே பண்ணுவார் சில பேரு நம்ம பேசிட்டு இருக்கோம் எப்ப பேசினாலும் ஆத்மாவை பத்தியே பேசுவா பரமாத்மாவை பத்தியே பேசுவார்கள் நமக்கு தோணும் போர் அடிச்சிடும் அவ நம்மளை எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை பத்திய பேசினீங்களே உங்களுக்கு போரே அடிக்கலையா நாங்க உயர்ந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் போர் அடிக்கல நம்ம தாழ்ந்த லோகத்தை பத்தி அச்சிரமாய் அல்பமாய் டெம்பரரி பெரிஷபிள் அப்படி இருக்கக்கூடிய பொருளை பத்தியே நம்ம விடாம நாலு மணி நேரம் பேசுவோம் அப்படி இருக்கிறேன் ஆத்மாவை பத்தி சிந்திக்க மாட்டார்களா ரிஷிகள் எல்லாம் ஒரே விஷயத்த நெடுநேரத்துக்கு பண்ண முடியாது நம்மால பண்ணவே முடியாது நீங்க யோசிச்சு ஒரு ஜாப் குடுத்து அதை விடாத பண்ணிட்டு அரை மணி பண்றதுக்குள்ள ஒண்ணு எழுந்து நின்னா தான் நம்ம முடியும் ஆனா அதே ரிஷிகள் எல்லாம் விடாம தியானம் பண்றாலே தப்பஸ் பண்றாலே அது நாள் பண்றா மாச கணக்கில் பண்றாளு முதல்ல உயர்ந்த விஷயத்த பத்தி பண்றார்கள் அதனாலதான் அவர்களால நீடித்து செய்ய முடியாது நாம உயர்ந்த விஷயத்த பத்தி பண்றது இல்ல நடக்கும் நாம எல்லாருக்கும் தியானம் பண்ணணும் ஆத்ம விஷயமான தியானம் பரமாத்ம விஷயமான தியானம் பண்ணணும் எண்ணம் இருக்கும் ஆனா உட்காந்து பழகாத்தினால உட்காரவே மாட்டோம் உட்காந்துட்டா நல்லா முதல்ல பத்து நிமிஷம் கால் மணி அரை மணி உட்கார்ந்தோம் கூட ஜஸ்ட் பிகின் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு விசாரம் பண்ணிட்டே இருந்தோம் ஆரம்பிக்கவே மாட்டோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா அட்டமியா நவமியா பரணியா கார்த்திகையா இதெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை இன்னில இருந்து நான் பகவானை தியானம் பண்ண போறேன் ஆத்ம விஷயத்த மேல மேல மேல தெரிஞ்சு போறேன் இது ஓர் பக்கம் இவன் ஆத்மவான் இன்னொரு பக்கம் இது நேர் எதிர்பார்த்தா யோகத்தோட இருத்தல் யோகக்ஷேமம்னா லோகத்துல நாம என்னென்ன விரும்புறோமோ அதெல்லாம் கிடைச்சா யோகம் க்ஷேமம்னால் அது நம்ம கிட்ட நெலச்சா கஷேமம் இதத்தான் யோக கஷேமியம் தெரிவித்தார் அவர் சொன்னது தன் விஷயமா ஆனா நாம வச்சிருக்கிறது உலக விஷயமாக என்னென்னமோ வாங்கணும்னு நினைச்சோம் இந்த மாதிரி பிரிட்ஜ் வாங்கினா இந்த மாதிரி டிவி வாங்கினா அந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரி பர்னிச்சர் எல்லாம் போடணும் இந்த மாதிரி பர்னிசிங்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோம் கிடைச்சிருக்கு யோகம் இல்லே அது நல்லா நெனைச்சது அப்படின்னா கஷேமம் இது இன்னொரு பக்கம் இப்படி இருந்தா என்ன ஆகும் இப்படி இருந்தா என்ன ஆகும் யோக கஷேமத்திலேயே ஆசை வச்சிருந்து உலகப் பொருள்களையே ஆசைப்படைத்தவர்களா இருந்தா அந்த ஆசை மேல மேல வளர்ந்து ரஜோகுணமும் தமோ குணமும் வளர்ந்து கொண்டே போகும் ஆசை வளரும் செய்யும் செயலில் கவனமின்மை கூடி போகும் சோம்பல் வளரும் தூக்கம் வளரும் மாந்திக் கழிப்போம் இதெல்லாம் வளர வளர சத்தகுணம் வளராது அப்ப யோக கஷேமத்தில் உலக விஷயமான யோகத்திலும் கஷேமத்திலும் ஆசை இருந்தால் முக்குணங்களுக்கு ஆட்பட்டு போவோம் அப்ப நாம என்ன நிர்யோக்சேமனாக இருக்க வேண்டும் இந்த சாமான் யோகத்திலும் கஷேமத்திலும் உலகத்து பொருள்கள் கிடைப்பதிலும் நிலைப்பதிலும் ஆசை வைக்காமல் இருந்தால் இருந்தால் என்ன ஆவோம் அடுத்தபடி ஏடுவோம் அப்ப நிஸ்திரைகுண்யன் ஆயிடுவோம் அப்ப ரஜோகுண தான் வளரும் நிஸ்திரை குண்யனா மட்டும் வளர்ந்ததுன்னா என்ன ஆவோம் தெரியுமோ அப்ப நிரத்வந்த ஆயிடுவோம் நிர்துவந்தா ாலே பாக்கப்படாதவர் ரெட்டகளை பொறுத்து கொள்ளூடியவர் அப்படி மார்க திருப்பதி மலையாட்டம் ரெண்டு வழி இருக்கும் இல்லையோ ஒரு வழி இறங்க வழி அந்த மாதிரி வச்சுங்களேன் ரெண்டு பாதையில போறோம் ஒரு பக்க பாதை உலக விஷயமான பொருட்கள் கிடைத்தல் நிலைத்தல் என்கிற யோக கஷேமத்தில் ஆசையச்செருத்தல் அது நிர்யோக்சயமாக அப்படி இருந்திருந்தா நிஸ்திரை குணியன் ஆயிடுறோம் அப்ப முகுணங்களை தாண்டிடுறோம் சத்தகுணம் தான் வளரும் சத்தகுணம் வளர்ந்து ரஜோகுண தமோ குணம் குறைஞ்சி படுத்தினா அப்ப ரெட்டகளை பொறுத்து கூடிய தன்மை வந்துடும் ஒரு பக்கம் பி கே இருக்கும் இன்னொரு பக்கம் ஆத்மவான்னு ஆத்மாவுபதியே சிந்தனை ஆத்மவானாக இருக்க இருக்க நித்திய சத்வஸ்தன் ஆயிடுவோம் அப்ப எப்பவும் சத்தகுணமே தான் வளரும் உலக விஷயத்தில் ஆசை அற அற ரஜோகுண தமோகுணம் அருந்துடே போகும் ஆத்ம விஷயமான சிந்தனை ஏற ஏற ஆத்மா பத்தி நினைக்க நினைக்க நம்மிடத்தில் சத்தகுணம் வளர்ந்து கொண்டே போகும் அப்ப நித்திய சத்தஸ்தன் ஆயிடுவோம் நித்திய சத்தஸ்தனா இருந்தால் சத்தகுணம் வளர்ந்தால் மறுபடியும் இரட்டைய ஜெயிச்சிருவோம் அப்ப ரெண்டு பக்கம் ஆத்மா உற்பத்தி நினைச்சுட்டே இருக்கணும் சத்தகுணம் வளர்ந்துடும் இரட்டையை ஜெயிச்சிடுவோம் உலக விஷயத்துல கிடைத்தல் நிலைத்தல் ஆகிய ஆசைய விட்டுட்டும் ரஜோகுண தமோ குணம் தொலைஞ்சு போடும் அதனால ரெட்டைய ஜெயிச்சிருவோம் அப்ப ரெண்டு பக்கத்தின் வழியா மலையேறினாலும் மிர்வந்தனாக இருக்கிறோம் ஆத்ம பரமாத்மாக்களை பத்தி நினைக்க நினைக்க சத்தகுணம் வளர்ந்துடும் பல பேர் கேப்பா சாமி எங்கள்கிட்ட சத்தகுணம் வளரணும் என்ன வழி ஆகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பெருமானிடத்தில் சித்தத்தை செலுத்த வேண்டும் அவரை பத்தி நினைத்தா அப்ப உயர்ந்த விஷயத்தை பத்தி நினைக்கிறோம் அப்ப கண்ட கண்ட தாழ்ந்ததுலாம் நம்மளை விட்டு தானே ஓடி போடும் அப்ப சத்தகுணம் வளர்ந்துடும் வளர்ந்துட்டா ரெட்டைகளை ஜெயிச்சு விடுகிறோம் இது கண்ணன் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிற ஒரு அழகான படிக்கட்டு வழி அதையும் ஞாபகத்தில் வச்சிருந்தோம் கல்வி பொறுமை சகிஷ்ணுத்தம் ரெட்டைய பொறுத்து கொள்வதே சிறந்த பொறுமை எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது வண்டி கரெக்டத்துக்கு போனாலும் கம்ப்ளைண்ட் போகாட்டாலும் கம்ப்ளைண்ட் டிக்கெட்டை கிடைச்சாலும் கம்ப்ளைண்ட் வெயில் அடிச்சாலும் தப்பு மழை பெஞ்சாலும் தப்பு இது வாழ்க்கையாது இன்றைக்கு பார்க்க வேண்டிய கேள்வித்தான் எதில் வெட்கப்பட வேண்டும் எது வெட்கப்படத்தக்கது என்று லோகத்தார் சொல்லி இருக்கிறார்கள் எதற்கு வெட்கப்பட வேண்டும் பணம் இல்லை வெட்கப்பட வேண்டுமா அல்லது உயர்ந்த குலத்தில் நான் திறக்கவில்லை பசுத்தருக்கு பிள்ளையா பிறகுல விஷாமித்தருக்கு பிள்ளையா பிறகுலே வெட்கப்பட வேண்டுமா அல்லது பெரிய பங்களா கட்டி வைக்கலே வெட்கப்பட சந்த ஏழு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கல வெட்கப்பட வேண்டுமா இது எதுக்கும் வெட்கப்படணும் அகாரிய நிவர்த்தனம் சாஸ்திரம் எதை செய்யு சொல்லிருக்கோ அதை செய்தல் எதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் அப்ப சாஸ்திரம் என்னதை அகாரியம் செய்யத்தகாதது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோ அதுல இருந்து நான் விலகி விண்ணும் ஒருவேளை அப்படி விலகாது இருந்தால் வெட்கப்பட வேண்டும் இருந்தேன் வெட்கப்படணும் செய்யாது செஞ்சுட்டேன் வெட்கப்படணும் அப்ப சாஸ்திரம் எதை செய் என்று தூண்டித்தோ செய்யாமல் இருந்தா வெட்கப்படணும் எதை செய்யாதுன்னு சொல்லிட்டோ அதை செஞ்சுட்டா வெட்கப்பட இது அ காரிய அடுத்தது இன்னொன்னு சொல்றார் முன்னோர் மொழிந்தது முன்னோர்களுடைய செயல்பாடு சொன்னது செய்தது ஒரு பக்கம் கேட்டது நம்முடைய மூதாதையர்கள் சாந்தோர்கள் ஆண்டோர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சிஸ்டர்கள் அந்த சிஸ்டர்கள் எதை செய்யாம இருந்திருக்காளோ அதை நான் செஞ்சேன்னா கண்டிப்பா வெட்கப்பட வேண்டும் இதுக்குதான் முன்னோர்கள் பார்த்து வைத்திருக்கிற மரபுன்னு சொல்லுவோம் சாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது எத்தனை புஸ்தகத்தில கத்துக் கொடுக்க முடியும் சொல்லுவோம் என்னதான் நம்ம படிச்சா கூட ஆச்சாரியாது பாத மாதத்தே ஸ்கூல்ல போய் கத்துன்னு வரச்சே நமக்கு வெறும் ஒரு குவாட்டர் தான் தெரியும் மற்றபடிக்கு முக்கால் பங்கு வெளியில வந்துதான் கத்துண்டாக புத்தகத்தை படித்து வெறும் சாஸ்திரத்தை கொண்டு முழுமையா தெரிஞ்சு விடவே முடியாது அதுல கால்வாசி மட்டும்தான் தெரிஞ்சுப்போம் அதற்கு பிற்பாடு பிற்பாடு எங்கிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்கள் எப்படி நடந்திருக்காளோ அதை பார்த்து நாமும் கடைபிடிக்க வேண்டும் கண்ணன் தெரிவிக்கிறார் எத் ஆச்சரதி சட்டதேவ இசரோ ஜனஹா பிரமாணம் குருத்தே லோகத்தது அனுவர்த்ததே முன்னோர்கள் எப்படி நடந்திருக்காளோ அதை பார்த்து பின்னார்கள் நடப்பார்கள் முன்னோர்களே அதுக்காகவானு ஜாகிரதையா இருக்கும் ரொம்ப பெரியரா இருக்கார் அவர் வைத்தது சட்டம் அவர் பண்ணதுதான் சரியா இருக்கும் கண்மூடித்தனமான அவன் பின்தொடர்ந்துருவோம் வாசம் அதுல மக்கள் பேர்ல குற்றம் இல்ல அவர்தான் ஜாகிரதையா யார் முன்னோடின்னு சொல்லிக் கொள்ளுகிறாரோ சொல்றார் ஜாகிரதியா இருந்துக்கோ தேர்ந்தெடுக்கிறதுல நீ ஜாகிரதையாது கடைபிடிக்கிறதுல அவன் ஜாகிரதையா இருக்கட்டும் தாமதனை பேசாதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார் மணவாடமாமு நிகழ்ந்த ஆச்சாரியன் தம்முடைய உபதேசமால பிரபந்தத்தில் இப்படி சாதிக்கிறார் முன்னோர்கள் என்ன மொழிந்தார்களோ முன்னோர்கள் எப்படி நடத்தி காட்டிருக்காளோ அப்படியே அப்படியேதான் நாம திரும்ப பேசணும் அப்படியேதான் நாம திரும்ப சொல்லணும் அப்பதான் வெட்கப்படணுமா இத பத்தி பரதன் எடுத்து உரைக்கிறான் சித்திரகூடத்துக்கு சென்றான் தொத்தளர் பூம் சுரிகுழல் கைகேசி சொல்லால் துறை கங்கதன்னை கடந்து பத்தியுடைய புகன் கடத்த வனம் போய் புக்கும் பரதனுக்கு பாதகமும் அரசு மீந்து சித்திரகூட திருந்தான் தன்னை இன்னும் செல்லனாக தன்னுள் சுதசேகர ஆழ்வார் திருமால் திருமொழியின் பிரபந்தம் பாடி இருக்கார் அதுல சாதிக்கிறார் ராமனை சந்தித்தான் ராமா நாட்டுக்கு திரும்பவா வேண்டினான் ராமன் ஒரு நிமிஷத்துல முதல்ல தாப்பனார் போயிட்டார் தாயார் கஷ்டப்படுறா பரதன் ராஜபட்டா விஷயம் பண்ணிக்கலே ஒண்ணுமே ராமனுக்கு தெரியாது அவன் ராஜா பரதனே ராஜா நினைச்சு எத்தனையோ கேள்வி கேண்டே இருந்தார் அப்ப ஒரு கேள்வி கேட்டார் யாம் விருத்தி வர்த்தட்டே தாத்தன மகா நாம் முன்னோர்கள் எப்படி நடந்திருப்பாளோ அதை நீ மாற்றாமல் இருக்கியா முன்னோர்கள் வழிமுறைய மாத்தாம இருக்கியா கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் மாறாம இருக்கா அப்படின்னு ராமன் கேட்டார் சட்டன்னு எழுந்து சொன்னான் ராமா நீ அத மாத்தான் அதை சரிப்படுத்துறதுக்கு வந்தேன் நம்முடைய இக்ஷாக்கு வம்சத்திலே மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் என்கிற வழிமுறை கிடையாது ஆனா நீ தான் பண்ண பாக்குறேன் உனக்கு பட்டம் வேண்டாம் பரதனுக்கு பட்டம்னு சொன்ன அப்ப மூத்தவன் வச்சுட்டு இளையவனுக்கு பட்டம் கேட்டதம் அப்பது முன்னோர்களுடைய வழி அல்ல நீ தப்பா நடத்த பார்த்தேன் சரிப்படுத்த நான் வந்தேன் உடனே ராமன் விதிர்ச்சான் அப்ப எவ்வளவு தூரம் அதுக்கு முக்க்சத்துவம் பாருங்க பரதன் ராமன் முன்னே எழுந்திருந்து முன்னோர்கள் பண்ணத்தை நீ மாத்துட்டே நான் சரிப்படுத்த வந்தேன்னு சொல்லுகிறான் ஆண்டாளுடைய பாசுரம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கட்டியேல் செய்யாதன செய்யோம் முன்னோர்கள் செய்யாதத நாங்க செய்யவே மாட்டோம் ஆண்டாள் நோன்பு நோக்கும் போது சொல்லிக் கொள்ளுகிறாள் அதே பாசுரத்தில் நாங்க நோன்பு நோத்து உன்னை பெற்றோமே கண்ணனே இது மேலே பண்ணுகிறோம் அவர்கள் அவர்கள் செய்யாதேன்னு சொன்னதை செய்தாலும் வெட்கப்பட வேண்டும் செய்ல்லத்தை செய்யாத விட்டுட்டாலும் வெட்கப்பட வேண்டும் அப்ப முன்னோர்கள் சான்றோர்கள் அவா நடந்தபடிக்கு நடக்கணும் இல்லையா ஸ்ரீரகாரியன் நிவர்த்தனம் அப்பாவா பண்ணாத வழிக்கு போயிட்டோம்னால் கண்டிப்பாக வெட்கப்பட வேணும் இந்த கேள்விக்கு பதில் காரியம் நிவர்த்தனம் இத்தோட எண்பத்தி ஆறாவது கேள்வி முடிவு பெறுகிறது கேள்விக்கு பதில் தெரிஞ்ச நாம வெட்கப்படாத தெரிஞ்சுக்கணும் நல்லத்தையே பண்ணி முன்னோர்கள் வழியே வாழ்ந்து வெட்கமென்று இருப்போம் மேலும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த என்ற எ பிறகு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்